ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமு நம கிரீட்டிணோராசிம் சுவோப்மந்த பசியாட்சியம் சம்தீப்நாத்த கிரீட்டினம் கிரீடத்தை உடையவரை கிரீடத்தை அணிந்திருப்பவரை தலையிலே மகுடம் கிரீடம் என்றெல்லாம் சொல்கிறோமே அந்த கிரீடத்தை அணிந்திருப்பவரை கதினம் கதையை கையிலே தாங்கியிருப்பவரை சக்கிரினம் சக்கரத்தை உடையவரை கிரீடத்தை எவர் அணிந்திருக்கிறாரோ அவர் கிரீட்டி அவரை அப்படின்னு சொல்றபோது கிரீடத்தோடு இருப்பவரை கதையை உடையவராக இருப்பவரை சக்கரத்தை உடையவராக இருப்பவரை சர்வத்தகா தீப்தி மந்தம் தேஜோராசிம் எல்லா பக்கத்திலும் தீப்தி வெளிச்சம் கொடுத்து ஒளியை அருளிக்கொண்டிருக்கின்ற தேஜோராசிம் ஒளி கற்றை கூட்டங்களை உடையவரை நிறைய ரொம்ப அற்புதமான எங்கே பார்த்தாலும் பிரகாசமாக இருக்கு அந்த பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணமான அந்த விஸ்வரூபத்தினுடைய பேரொளி அப்பேர்ப்பட்ட துவாம் உங்களை பஷ்யாமி கிரீடத்தையும் கதையையும் சக்கரத்தையும் எல்லா பக்கமும் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிற நாலா பக்கமும் ஒளியை பரப்பிக்கொண்டிருக்கின்ற அந்த ஒளி கூட்டத்தை நான் பார்க்கிறேன் துர்நிரீக்ஷியம் அதாவது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் பார்க்கணும் ஆக ஈக்ஷியம்னா பார்ப்பது நிரீக்ஷியம்னா நன்றாக கவனிக்கணும்னா அது அவ்வளோ நன்றாக கவனிக்க முடியாது அவ்வளோ ஒளிக்கற்றைகள் அவ்வளோ உருவங்கள் அதாவது அவனுக்கு தெய்வீக கண் இருக்கிறதுனால அவன் பார்க்கிறான் சஞ்சய்ரும் அதை பார்க்கறதுனால சஞ்சயருக்கும் அந்த தெய்வீக கண் இருக்குதுன்னு நாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா சஞ்சயருங்கிற சொல்லுக்கே விருப்பு வெறுப்பற்றவர் அப்படின்னு அர்த்தம் சம்மக்கு ஜிதவான் நன்றாக விருப்பு வெறுப்பை வெற்றி கொண்டவர் அப்படின்னு பொருள் அதுக்கு ஆக காண்பதற்கு இயலாத சாதாரண கண்கள் கொண்டு காண்பதற்கு இயலாத சமந்தாத்து அனைத்து பக்கங்களிலும் எல்லா பக்கங்களிலும் சமந்தாத்துனா அனைத்து பகுதிகளிலும் அனைத்து பக்கத்திலும் எல்லா இடங்களிலும் அர்த்தம் சமந்தாத்னா சர்வத்திர எல்லா இடங்களிலும் தீப்த அனல அர்க்க தியுதி அப்பிரமேயம் அனைத்து பக்கங்களிலும் தீப்தன்னா வெளிச்சம் கொடுத்து ஒளியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அனல நெருப்பு அர்க்க சூரியன் தியுதி பிரகாஷம் பொருள்கள் அனைத்தையும் விளக்கக்கூடிய நெருப்பும் நெருப்பும் சூரியனும் எல்லாம் கலந்த ஒரு கலவையான அந்த ஒளியை அது மாத்திரமல்ல அப்பிரமேயம் அப்பிரமேயம்னா அளவிட முடியாத வரையறுக்க முடியாத அப்பேற்பட்ட உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு அர்ஜுனுடைய முகத்தின் மூலமாக அர்ஜுனுடைய வாயின் மூலமாக திருவாயின் மூலமாக சொல்லுவதாக வியாசர் இந்த ஸ்லோகத்தை உபதேசம் செய்திருக்கிறார் இதனுடைய தொடர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து படிப்போம் கிரீட்டினம் கதினம் சக்கிரினஞ்ச தேஜோராசிம் சர்வத்தோ தீப்திமந்தம் பசியாமித்வாம் துர்நிரீக் சமந்தாத்